ஓம் குருமாவிஷுருவோ மஹேர்சாம் ப்ரம்தைகு நம சர்வீ சன்யாச்சேத்திரீர்மோ யுஸ்ஸரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகத்திலே இந்த கருத்தை உபதேசித்திருக்கிறார் அர்ஜுனா வாழ்க்கையில் நீ எவ்வாறு செயல்புரிய வேண்டும் என்பதை நான் உனக்கு தெளிவாக கூறுகிறேன் கேட்டுக்கொள்வாயாக என்று கூறுகிறார் வாழ்க்கையின் குறிக்கோளை முதலில் தெளிவாக நீ உணர வேண்டும் அத்தியாத்ம சேதஸ் இதனுடைய பொருளை இவ்வாறு நாம் எடுத்துக்கொள்கிறோம் வாழ்க்கையில் நானும் சமூகமும் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் துன்பம் வேண்டாம் இன்பம்தான் வேண்டும் என்கின்ற எண்ணம் இயல்பாக இருக்கிறது ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோள் அமைதி ஆனந்தம் நிறைவு திருப்தி என்பதுதான் அதை ஒவ்வொரு கணமும் நாம் உணர வேண்டும் அதுவே நமது குறிக்கோள் அந்த குறிக்கோளை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு தெளிந்த ஞானம் வேண்டும் ஆத்மஜானம் ஈஸ்வரஞானம் ஜகத் ஞானம் அதாவது தன்னை பற்றிய அறிவு இறைவனை பற்றிய அறிவு உலகை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றால்தான் எப்பொழுதும் அமைதியிலும் ஆனந்தத்திலும் நாம் திளைத்திருக்க முடியும் அந்த அறிவை பெற வேண்டுமானால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மனம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும் மனம் தூய்மையாகவும் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டுமென்றால் எல்லாம் வல்ல இறைவனை சார்ந்து நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் இது நம்முடைய குறிக்கோள் ஆகவே அமைதி ஆனந்தத்தை உணர வேண்டுமென்றால் தெளிந்த அறிவு தேவை அதற்கு மனத்தூய்மை தேவை மனத்தூய்மைக்கு மன ஒருமுகப்பாட்டிற்கு முறையான செயல் தேவை இந்த செயல்களை செய்யும் பொழுது எனக்கென்று இந்த சமூகத்திலே வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட செயல்கள் சமூக செயல்கள் இவைகளை அறிந்து நான் செயல்புரிய வேண்டும் அஹ அத்தியாத்ம சேதசா சர்வாணி கர்மாணி மை சந்நியஸ்ய அனைத்து செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் நாம் எந்த செயலை செய்தாலும் அதை கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் ஜெகதம்பார்ப்பணம் என்கின்ற ஒரு பாவனையோடு நம்முடைய செயல்களை இரவு படுக்கும் பொழுது இன்றைக்கு நான் செய்த எல்லா நல்ல செயல்களையும் இறைவனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறேன் நல்ல செயல்களையே செய்ய அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்ற ஒரு பாவனையோடு உறங்கப் போக வேண்டும் செயலை புரிந்த பிறகு என்ன வரப்போகிறதோ ஏது வரப்போகிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது என்கிறார் பகவான் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகள் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் எனவே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது செயல் புரியும் பொழுது படபடக்காமல் பரபரப்பில்லாமல் அமைதியாக செயல் புரிய கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய செயலைத்தான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் குறிக்கோளை தெளிவாக உணர்ந்து அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக உணர்ந்து அந்த செயல்களை படபடப்பின்றி பரபரப்பின்றி செய்து அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து என்ன வருமோ ஏது வருமோ என்ற கவலைக்கு இடம் கொடுக்காமல் பலன் கிடைத்த பொழுது இது நான் செய்த செயலுக்கு கிடைத்த பலன் என்கின்ற எண்ணத்திலிருந்தும் விடுபடுவாயே ஆனால் அது மிகச்சிறந்த கர்மயோகம் என்று சொல்லப்படும் என்று உபதேசித்திருக்கிறார் இந்த வழியிலே நாமும் குறிக்கோளிலே தெளிவாக இருந்து வழிமுறைகளையும் அறிந்து படபடப்பின்றி செயல் புரிந்து இறைவனுக்கு அதை சமர்ப்பணம் செய்து எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னுடையது என்ற பலனில் அபிமானம் கொள்ளாமல் வாழ்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருள் புரிவார் ஆக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிஓம்